வணக்கம் நட்டினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்திய செந்தில்குமார் இன்று டிசம்பர் மாதம் ஐந்தாம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி முன்னூற்றி அறுபதாம் ஆண்டு பிரெஞ்சு நாணயம் ஃபிராங்க் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு கலிபோர்னியாவில் பெருமளவு தங்கம் கண்டுபிடிக்கப்பட்டதாக அமெரிக்க அதிபர் ஜேம்ஸ் போக் அறிவித்தார்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 பிரிட்டனில் இரண்டாம் எலிசபெத் மகாராணியால் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு மைலாய் படுகொலைகள் தொடர்பான தகவல்களை பத்திரிகை வெளியிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு சோவியத் ஒன்றியம் ஆப்கானிஸ்தானுடன் நட்புறவு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு அர்ஜென்டினாவில் இராணுவ ஆட்சி கலைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஐந்தாம் ஆண்டு இலங்கை அரசு யாழ்ப்பாணத்தை விடுதலை புலிகளிடமிருந்து தாம் முழுமையாக கைப்பற்றியதாக அறிவித்தது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தெற்கு ரஷ்யாவில் ரயில் ஒன்றில் இடம்பெற்ற தற்கொலை குண்டு தாக்குதலில் நாற்பத்தி பேர் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இந்திய விண்வெளி ஆராய்ச்சிக் கழகம் குளிர் திரவ ஏவுகணையை வெற்றிகரமாக சோதித்திருப்பதாக அறிவித்தது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 மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆறுமுக நாவலர் ஈழத்தின் சைவ ஆன்மீகவாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஆல்பிரட் பேர்னர்டு பாசட் பிரிட்டன் கணிதவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அரவிந்தர் இந்திய ஆன்மீக துறவி